ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் கருட புராணத்திலிருந்து ஒரு சரித்திரத்தை நாம் விரிவாக பார்த்துன்னு வரோம் அதிலே அந்த பிராமணர் சந்தத்த பிராமணர் அந்த பிரயதங்கள்லாம் தன்னுடைய சரித்திரங்களை சொல்லி அழுததை கேட்டுட்டு சஞ்ஞா தாதிச ஆகியாத்தா भवता தசா வதன் ட்வாச்சார प्रेता மே பிரேதா ஆகாரமப்யுதா ரொம்ப துக்கமாக இருக்குது உங்களுடைய சரித்திரங்கள்லாம் கேட்டால் உங்களுக்குன்னு எதாவது ஆகாரமாவோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஆகாரம் என்ன சாப்பிடுவேள் பசிச்சா எங்கே இருப்பேள் அதை சொல்லுங்கன்னு கேட்டால் பிரேதாக ஊச்சு அந்த பிரேத்தங்கள்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்தது வேதமார்க்கானுசரணம் லஜ்ஜா தர்மஹா தமஹா க்ஷம திருதிர்ஜானம் நைவயற்ற வயம் தத்திர வசாமகே நாங்களெலாம் எங்கே வாசம் பண்ணுவோம் அப்படின்னா வேதம் சொல் சொன்ன மார்க்கத்தில் எங்கெல்லாம் வாழ்க்கையை நடத்தலையோ எங்கள் பெண்கள்லாம் ஒரு வெட்கமே வெட்கமுங்கிறது இல்லாமல் புருஷர்கள் மாதிரி பெண்கள்லாம் எங்கே நடந்துக்கிறாளோ எங்கே தர்மமே இல்லையோ எங்கே ஒரு பொறுமைங்கிறதே இல்லையோ தான தர்மங்கள் எங்கே இல்லையோ அங்கெல்லாம் தான் நாங்கள் பண்ணுவோம் வயம் தத்திர வசாமஹே அது இடங்கள்ல தான் நாங்கள் கூட்டம் கூட்டமாக நாங்கள் வாசம் பண்ணுவோம் சசியபீடாம் வயம் குறுமஹா நைவஸ்ராத்தம் நதர்ப்பணம் அங்கே வாசம் பண்ணுறது மட்டும் இல்லை எங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா அவர்களுடைய புத்தியை கெடுத்துண்டே இருக்கிறது ஒருத்தன் வேத வழியில் வாழலை ஸ்ராத்தங்கள்லாம் ஒன்றும் பண்ணலை பூஜை ஒன்றும் பண்ணலை அப்படின்னா நீ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் சரி நீ பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு அவனை சொல்லுவான் ஏன்னா எங்களுடைய பிறப்பே அப்படிதானே எங்களுடைய பிறப்பு என்ன அதர்ம வழியில் ஜனங்களை கொண்டு போகணும் அதுதான் நாங்கள் செய்வோம் ஆகையினால அது மாதிரி ஜனங்கள்னால் அவள்கிட்ட வருவான் ஸ்ராத்தம் பண்ணாதவன் ஒருத்தன் இருக்கான்னா இன்னொரு ஸ்ராத்தம் பண்ணாதவன் அவன்கிட்ட வருவான் சார்த்தும் பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டு இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவன் தான் அவன்கிட்ட சினேகம் வச்சுப்பான் அது மாதிரி அவனுடைய புத்தியை கெடுக்கிறது அவன் அப்படி ஏதாவது திடீர்னு செய்யணும்னு ஆரம்பித்தாலும் அதை கெடுத்துடுவோம் இப்படி தான் அங்கே தான் நாங்கள் சாஸ்வதமாக வாழ வாழக்கூடிய இடம் அது மாதிரி இடம் தான் என்ன அப்படின்னா நம் பித்தக்கள்லாம் இங்கே வருவா ஸ்ராத்தத்தை உத்தேசித்து பித்திருக்கள்லாம் எந்த வீட்டை நோக்கி போகிறாலோ அந்த பித்திருக்களோடு நாங்களும் போவோம் அந்த வீட்டுக்கு அந்த பித்திருக்களோடு சேர்ந்து அங்கேயே இருப்போம் அந்த பித்திருக்களுக்கெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணி கொடுக்குற பொழுது எங்களுக்குன்னு சில பாகங்கள் கொடுப்பா அங்கே நாங்கள் எடுத்துப்போம் அதை நாங்கள் எடுத்துன்ட்டு கிளம்பி வந்துடுவோம் பித்திருக்கள்லாம் வந்திருக்கா அந்த வீட்டில் ஸ்ராத்தங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா பித்திருக்கள்லாம் வருத்தப்படுவா அழுதுட்டு கிளம்பி போயிடுவா நாங்கள் எப்படி திரும்பி வர முடியும் வெறும் வயத்தோடு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த வீட்டில் என்ன பாக்கி இருக்கோ அதை சாப்பிடுவோம்னா அந்த ஆற்றில் சாப்பிட்றதுக்குன்னு என்ன வஸ்துக்கள் இருக்கோ அதை சாப்பிடுவோம் ஜக்ஷாமஸ்ட பிபாமஸ்ட உக்த ஆச்சார யேஷனஹா அங்கே அங்கே இருக்கிற ஆகாரங்கள் என்ன வச்சுருக்காலோ அதை சாப்பிடுவோம் இல்லை ஆகாரங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நாங்கள் அந்த ஆற்றுலையே வாசம் பண்ணுவோம் ஏதாவது சாப்பிட்ற வரைக்கும் அங்கேயே தான் இருந்துருப்போம் அங்கே என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம் அங்கே என்ன இருக்க போகிறது திருஷ்டஸ்தயாச்ச கிஞ்சித்வை ப்ரூமோஜாத்தம் துயானகா நாங்கள் சாப்பிட்ற வஸ்துக்களை சொல்கிறோம் உனக்கே பிடிக்காது கேளு வமனம் விட் தூஷிகாச்சேஷ்மா மூத்தராஸ்ருணி ததா ஏதத் பக்ஷ பானஞ்ச மாபிருச்சாத்த பரந்த்விஜ மலம் இருக்கும் மலத்தை சாப்பிடுவோம் ஜலம் நிற்கும் சாக்கடையில் அந்த ஜலத்தை சாப்பிடுவோம் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும் அதை சாப்பிடுவோம் இதுதான் எங்களுக்கு ஆகாரம் இதுக்கு மேலே எங்களுடைய ஆகாரத்தை நீங்கள் ஒன்றும் கேட்கப்படாது லஜ்ஜானோ ஜாயத்தே சுவாமின்னு ஆகாரம் வததாம் ஸ்வகம் எங்களுக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை உங்களுடைய ஆகாரத்தை சொல்லிக்கிறதுக்கு நாங்கள் வெக்கப்படலை ஏன்னா கேட்டதுனால சொல்கிறேன் இதுதான் எங்களுக்கு ஆகாரம் இதில் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது பாபமோ பண்ணியாச்சு பண்ணின பாபத்துக்கு அனுபவிச்சுன்னு இருக்கும் நான் சொன்னேன் அஜானா ஸ்தாமசா மாந் மந்தாகா காந்தீஷிகா வயம் விபோ அகஸ்மாத் ஜென்மனாம் விப்ரஸ்மிருதிப்பிராப்தாது பௌர்விகி இப்படியே இருந்துட்டு போயிடுறோம் நாங்கள் பண்ணின பாபத்துக்கு இந்த நிலையிலேயே நாங்கள் இருந்து அந்த பாப்பத்தை சுத்தமாக அனுபவிச்சுட்டு போவோங்கிற தீர்மானத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் எங்களுக்கு இன்னும் துக்கமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்மிருதி பிராப்தாத்து பௌர்விக்கு இந்த போன ஜென்மாவில் பண்ணின பாபங்கள்லாம் எங்களை கொல்லு கொல்லுன்னு கொள்ளுறது இந்த பாப்பத்தினால தான் நீ இப்படி அனுபவிக்கிறேன் இந்த பாப்பத்தினால தான் நீ அனுபவிக்கிறேன்னு இந்த ஞாபக சக்தியே எங்களுக்கு இருக்கக்கூடாது நீ அனுகிரகம் பண்ணினால் போகும் அப்படின்னு கேட்குறா பிரயத்தனங்கள் எங்களுக்கு சக்தியே வேண்டாம் மறதியை கொடுத்துடும் மறதியை கொடுத்துட்டா எல்லாம் மறந்து போயிடும் ஏதோ பாப்பத்தினால அனுபவிக்கிறோம் அப்படின்னு இருந்துடும் ஏதோ ஒரு வியாதி வருது அப்படின்னா ஏதோ பாபத்தினால் வியாதி வருது அப்படின்னு இருந்துடும் இந்த பாபம் மன்னனத்தினால்தான் இந்த வியாதி வருது அப்படின்னுங்கிற எண்ணம் வந்ததுன்னா ரொம்ப கொன்னுடும் அந்த எண்ணம் வரப்படாது அதற்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் உங்களுக்கு ஞாபகம் மறதையே அனுகிரகம் பண்ண அப்படின்னு அழகத்தா விநீசத்தே ஜானீமோ நெய்வன்பிரபோ நாங்கள் உங்கள்கிட்ட தப்பான முறையில் நடந்துன்னுட்டோம் நாங்கள் கேட்குற வரமும் சரியோ தப்போ தெரியாது உங்களாலையும் கொடுக்க முடியுமோ முடியாதோ தெரியாது யார்கிட்டையாவது இதெல்லாம் சொல்லி அழணும் யாராவது எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் நாங்கள் முதல்ல ரொம்ப வேகமாக நடந்துட்டோம் அப்படின்னா அது எங்களுடைய சுபாவம் நாங்கள்லாம் மிருகம் மாதிரி ஒரு புலி இருக்குது ஒரு யானை இருக்குதுன்னா அந்த யானையினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா நிறைய சாப்பிடும் தன்னை வந்து யாராவது துன்புறத்தை வரான்னா தூக்கி போட்டு மெதிச்சிடும் அது அதனுடைய சுவாவம் அது மாதிரி தான் எங்களுடைய சுபாவம் இது அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது வச்சுக்கிறவனுடைய சாமர்த்தியம் அது மாதிரி எங்களுக்கு நல்ல சத்தியத்தையை காட்டுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்யணும் எங்களுக்கு அதனால் நாங்கள் முன்னாடி ரொம்ப கடுமையாக நடந்துன்னுட்டோம் நீயும் எங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ பகவான்கிட்ட எங்களுக்கு நல்ல சத்கதி கிடைக்கணும் இந்த ஜென்மாவோடு இந்த பாப்பங்கள்லாம் தொலையணும் திரும்பவும் இது மாதிரி பாப்பங்கள்லாம் செய்யும்படியாக எங்களை வைக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக நீ பிரார்த்தனை பண்ணணும் இது எல்லாத்துக்கும் மேலே நீ ஒன்று செய்யணும் என்னென்னா எங்களுடைய சரித்திரம் இருக்க இந்த அத்தியாயம் இந்த எங்களுடைய சரித்திரத்தை யார் யாரெல்லாம் தனப்படி ஸ்மரிச்சுக்கிறாளோ அல்லது ஸ்ராத்த தினங்களில் யார் ஸ்மரிச்சுக்கிறாளோ அவர்களுக்கு இது மாதிரி கெட்ட எண்ணங்கள் வராதபடிக்கு அனுகிரகம் பண்ணணும் இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறோ அவளுக்கு கெட்ட எண்ணங்கள் வரப்படாது பித்தர்களுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கணும் அவளுடைய வம்சத்தில் யாராவது பிரேதங்களாகவோ பிசாசுகளாகவோ இது மாதிரி சரியான பிறவிகள் கிடைக்காமல் பித்ருலோகத்தை அடையாமல் யாரெல்லாம் திரிகிறாலோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சத்கதி கிடைக்கணும் அப்படின்னு நீ பகவான்கிட்ட எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த அத்தியாயத்தை எல்லோரும் நினச்சிக்கணும் எங்களுடைய சரித்திரத்தை எல்லோரும் நினச்சிக்கணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு அந்த பிரேத்தங்கள்லாம் சொல்லி அழுதுட்டு கிளம்பி போயிடுத்து இதை நினச்சிட்டு அவர் ரொம்ப துக்கப்பட்டு இந்த பிரேதங்கள்லாம் நல்ல சத்கத்தை அடையணும்னு அந்த தீர்த்த யாத்திரையிலேயே சிரார்த்தங்கள்லாம் அங்கங்கே பண்ணிட்டு போனார்னு அந்த சரித்திரம் ரொம்ப முக்கியமான சரித்திரம் இது இதில் இந்த ஸ்ராத்தத்தில் சொல்லப்பட்ட நியமங்களை ரொம்ப கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி காட்டுறது இந்த சரித்திரம் இதுதான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய சரித்திரத்தில் ஒரு சம்பவம் சொல்கிறதுண்டு அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்